என்ன செஞ்சுமா நல்லா இருக்கியலா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து வாடா வாடா இப்ப குட்டி நல்லா இருக்கியாடா வாமா எங்க போயிட்டே ஊர்களுக்கு எதுவும் போயிட்டீங்களா ஆள பாக்க முடியல இல்லடா ஊருக்கு எல்லாம் போகல இங்கதான் இருக்கிறேன் கொஞ்சம் வேலையா போச்சு ஆஹ் என்னவோ வாங்க கேட்டாலும் வேலையா போயும் வேலையா போயும் அப்படி என்ன வேலையா கலெக்டர் வேலை நீங்க சரி சரி கலெக்டர் வேலை பார்த்தாதேன் வேலையா மத்ததெல்லாம் வேலை இல்லையா என்னமோ நம்மளால முடிஞ்ச வேலையிலமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமா அது பரிச்சை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு படிச்சுட்டியா பரிச்சைக்கு எல்லாம் போறியா என்ன அதை பத்தி ஒண்ணும் சொல்லாம பிடிச்சு சுத்திக்க தெரிய ஆட மாமா எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது என்னதான் மண்டன எனக்கு ஒண்ணும் புரியல படிச்சா தானா ஏறும் ஆரம்பத்துல இருந்து படிக்கணும் பாத்தியாரு வாட நடத்தும் போதெல்லாம் கவனிக்கணும் அப்ப எல்லாம் விட்டுப்பட்டு பரிச்சைக்கு போற இதுல வந்துட்டு முக்கிய முக்கிய படிச்சா என்னத்தை ஏறும் ஆடா அப்படி மாமா ஆரம்பிச்சாது நான் படிச்சுட்டு மாமா இருக்கிறேன் அது என்ன மண்டையில ஏற மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியல சரி சரி வீடு முடிஞ்ச வரைக்கும் படி அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க ஜாதாரமா சொல்லி முடிய வீட்டுக்கு போனா எங்க அம்மா அப்பா அதெல்லாம் தாங்க முடியல ஸ்கூலுக்கு போனா வாத்தியாரு அதுக்கு மேல போட்டு பயமுறுத்துறாரு எங்க பார்த்தாலும் ஒரே பயமா இருக்குது என்ன வரனே தெரியல படிக்கிற நான் சொல்ற ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா ஆக ஆரம்பிச்சுட்டால அறிவுரைகள் ஆரம்பிச்சிட்டியலா இருடா இருடா என்ன சொல்லவே இல்லை அதுக்குள்ள நான் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லடா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு அங்கம் அவ்வளவுதான் படிக்காத மேதைகள்லாம் எவ்வளவுதோ பேர் இருக்கிறாங்க படிச்சு போட்டு ஒண்ணும் எல்லாம் போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால படிப்புக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்ன மாமா இப்படி சொல்லி போட்டியா படிச்சா தான் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகலாம் சம்பாதிக்கலாம் பெரிய முடிஞ்சு நாங்களாம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி சொல்றீங்க சம்பாதிக்கலாம்டா படிச்சா நிறைய வேலை கிடைக்கும் பெரிய வேலை கிடைக்கும் சம்பாதிக்கலாம் இல்லையான்னு சொல்லல இப்ப எல்லாரும் படிக்கிறாங்களே எல்லாருக்குமா வேலை கிடைக்குது எல்லாருமா படிக்கிறாங்க என்னமோ ஒவ்வொருத்த நேரத்துக்கு ஒவ்வொரு செட் போகுது படிச்சு கொடுங்க வேலை எத்தனை பேரும் அழைச்சு கொடுத்து தெரியுதாங்க அதையும் தான் ஓஹோ அப்படியா அப்ப படிக்க வேண்டாமா ஆடாடாடா எடக்கு பேசாதடா படிக்க கூடாதுன்னு சொல்லல படிச்சு அப்படியே சாதிச்சு போடணுங்கிறதும் கிடையாது நம்மனால எது முடியுமா அதை பண்ணணும் அவ்வளவுதான் ஏன் அப்படி போட குழப்பிட்டே இருக்கிறியா படிக்கணுமா வேண்டாமா அதை சொல்லுங்க இருட அதை தாண்ட சொல்ல வரேன் இப்ப ஒரு மனுஷனுக்கு அவனால ஒரு ஐம்பது கிலோ தூக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்க அவன் தலையில நூறு கிலோ ஒத்துக்கி வச்சா அவன் எப்படி நடப்பேன் அதோட நசுங்கி போயிருவேன் அது மாதிரி ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு பலம் இருக்கு தன்னோட மூளையில இவ்வளவுதான் ஏற்ற முடியும் அப்படின்னு ஒரு சில கணக்கு இருக்கும் அதுக்கு மேல அவனை போட்டுக்கிட்டு படிடா படிடான்னு போட்டு மிரட்டும்னா அவன் என்னத்தை பண்ணுவேன் அவனுக்கு அதுக்கு மேல ஏற அதனால முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நிறைய சொல்லி கொடுக்கணும் மனப்பாட பண்பதி அப்படிங்கிறதெல்லாம் கத்து கொடுக்கணும் இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அதையெல்லாம் படிச்சு ஒரு மனுஷன் நல்லா வந்துட்டா நல்லபடியா வந்துருவேன் அப்பட இதெல்லாம் முடியலையா அப்படின்னு ஒருத்தன் இருக்க அவனை போட்டு மிரட்டி கிரட்டி அடிச்சு பத்த இத்த பண்ணி என்ன ஆகும்னா அதை வாழ்க்கையை வீணா போகுது இதுலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பயந்து போயி ஒண்ணும் அம்மா அப்பாவுக்கு பயந்துக்கிறாங்க இல்லையானா பாத்தியர்களுக்கு பயப்புறதாக இல்லைன்னா இந்த சமூகத்துக்கு பயப்படுறாங்க அக்கம்பகத்துல வேலை சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்கடா அதுதாண்டா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு ஓஹோ அதை சொல்றீலா நீங்க ஆடா மாடா அதாவது அரிது அரிது மானிடராதல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப அந்த ஆடு மாடெல்லாம் இருக்கே அதுகளுக்கெல்லாம் என்ன தெரியுது என்னமா பிறக்குது இருக்குதுகோ அதுக்கிட்ட காலம் முடிஞ்சோன்னா போயிருது ஆனா மனுஷங்களை அப்படியா இல்ல இருக்கிற காலத்துல எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்றோம் இதுல நல்ல மனுஷனா ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறணும் நாலு பேருக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்க்கையை தவிர படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லடா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓ அப்படிங்கிறீங்களா ஆமாடா அதுக்கு தான் அப்ப முக்கியமா சொல்லுது என்னன்னா இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளை மாணவர்களை போட்டு பயமுறுத்தாதிய மாணவர்களும் பயந்துக்காதிய பரிச்சைங்கிறது போய் எழுதுவோம் என்ன வருதோ வரட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட பொங்க ஏன்னா படிச்ச வந்துருச்சு இனிமேலாம் உட்காந்து எதையும் புதுசாக தான் படிக்க முடியாது இது வரைக்கும் நம்ம ஏதோ படிச்சிருப்போம் அந்த படித்த விஷயங்களை போட்டு நல்லா திருப்பி தேவி படிச்சு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு போய் படிச்ச எழுதுங்க என்ன முடிவு வந்தாலும் தைரியமா ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத் தொடங்க அதுதான் முக்கியம் அதை விட்டு போட்டு ஐயோ நான் எழுதுனேன் அப்படி எழுதுனேன் மார்க் போச்சு இப்படியெல்லாம் வரணும் நினைச்சேன் எதுவும் வரா போச்சு இப்படின்னு போட்டு குழம்புறது அதன் முதலால மனசு உடஞ்சு போய் தவறான முடிவுகள் இருக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தயவு செய்து யாரும் செய்யாதையே நான் திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லிக்கிறேன் நீங்க வேட்டதை சாதாரணமா சொல்லி முடிய மாமா அக்கம்பகத்துல தாங்களா நம்மளை மக்கு பையன் மக்கு பையனு சொல்லியே நம்மளை கேவலப்படுத்துறாங்களே மாமா அதுதான் மாமா தாங்க முடியலாம் அதை சொல்றேன் அதை வந்து பெரியவங்க எல்லாம் முக்கியமா படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் படிங்க படிச்சத நல்லபடியா போய் தேர்வு எழுதுங்க நல்ல மார்க் வாங்குங்க பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல அடையினால அதை பண்ண முடியலையா அப்படின்னா அத வந்து ஏத்துக்குங்க நம்மனால இது முடியாது அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் என்ன வேணுமா இருக்குடா ஆயிரம் வழி இருக்குடா அதாவது மரம் வச்சவே தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லுவார் அது மாதிரி நமக்குன்னு ஏதோ ஒண்ணு இருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கணுமோ முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவதோ வழிகள் எல்லாம் இருக்குது படிச்சு மட்டும்தான் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிறது கிடையாது படிக்காமலும் எவ்வளவுதோ விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அதனால படிக்காத மேதைகள்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய வெற்றிகளை எல்லாம் பார்த்து அதனால இவங்க எல்லாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்களோ இப்ப நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணுமே தவிர நம்ம படிக்கட்டும் வாழ்க்கையா அவ்வளவுதான் அப்படின்னு உடஞ்சு உயரக்கூடாது ஏமா படிச்ச நேரத்துல நீங்க எப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த வர முறையா படிச்சு படிக்காமல் நடந்து போயிடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுதான் படிக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்க்கையில போராடுற மாணவர்கள்லாம் கண்டிப்பா முன்னேறி வந்துருவாங்க அவங்களெல்லாம் ஒண்ணும் யாரும் தடுக்க முடியாது நீ படிக்காதே பார்க்க எடுக்காதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வந்துருவாங்க அதே மாதிரி படிப்பு வராத மாணவர்கள் இருக்காக வரு அவளை போட்டு நீ என்னதான் போட்டு தர்ப்பிச்சது குத்துனாலும் அவங்களால படிக்க முடியாது இதுதான் வந்து உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டு பெத்தவர்களும் பாத்தியார்களும் உள்ளையில போட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்காதியே மாணவர்களும் பயப்படாம தைரியமா அந்த தேர்வுகளை எழுதுங்க எது வந்தாலும் வாழ்க்கை நம்ம கையில இருக்குது நம்ம நினைச்சா எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது நல்ல நல்ல வழியாக போய் பரிச்சை எழுதி வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்னுடைய வாழ்த்துக்கள் பணம் நல்ல தைரியம் கொடுத்திய நான் வேற இருந்தேன் என்னடா பறிச்ச வருது ஒன்னும் படிக்கல என்னடா ஒண்ணு கேட்டு இருந்தேன் இன்னும் தைரியமா தான் இருக்கு நீங்க சொல்றத படிச்சுது ஏதாச்சும்மா இருக்கடா நிறைய இருக்கடா அதெல்லாம் உங்களுக்கு பாத்தியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நானும் சொல்றேன் கேட்டுக்க அதாவது நமக்கு எப்ப படிக்கணும்னு தோணுதோ அப்பதான் படிக்கணும் எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அத மண்ட குழம்பு போயிடும் அதனால என்ன பண்ணணும் படிக்கிறதுக்கு நடுவுல அப்பப்ப கொஞ்ச நேரம் நம்மளும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கணும் ஓய்வெடுக்கிறேன்னு ஓய்வு படுத்து மொத்தமா தூங்கிடக்கூடாது தூங்கும் போது நல்லா ஆழ்ந்து தூங்கணும் தூங்கி முழிச்ச உடனே அந்த மூளை வந்து நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கும் அந்த நேரத்துல உட்காந்து படிச்சோம்னா நல்லா மண்டையில ஏறும் இன்னொன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சு அது நமக்கு மறந்து போகுது அப்படின்னா அந்த மாதிரி பிரதில்களை வந்து திருப்பி ஒரு எழுதி பார்த்தோம்னா அது மறக்காது அப்படின்னு மனசுல பதிஞ்சிடும் பெரும்பாலும் இந்த கால நேரத்துல எந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப நல்ல வணக்கம் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு படிச்சோம்னு வச்சுக்க அந்த நேரம் நல்ல அமைதியாகவும் இருக்கும் நம்ம மூளையும் நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கும் நல்லா படிச்சோம்னா நல்லா எதுவாக இருந்தாலும் மண்டையில ஏறும் அதனால நமக்கு மண்டை எப்ப ஏத்துக்கணும்னு சொல்லுதோ அப்ப படிச்சாப்போ எங்க மாமா எப்ப படிச்சாலுமே மண்டை வேண்டாம் சொல்லுது இந்த மாதிரி ஆளுகளை ஒண்ணும் பண்ண முடியாத அதாவது நல்லா படிக்கிறேன் சில நேரங்கள்ல எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற ஆளுகளை சரி பண்ணலாம் எனக்கு ஒட்டுமொத்தமாவே படிப்பு வரலங்கிற ஆளுகளை பண்ண முடியாது அவங்களுக்கு வேற என்னமாச்சோம் வேலையில கொடுத்துட வேண்டியதுதான் அப்புறம் அந்த பரீட்சை எழுதும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மெத்தடை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் முதல்ல உனக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் முதல்ல எழுதியிரு தெரியாத கேள்வி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க அப்புறம் யோசிச்சு வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா எப்ப உனக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் இருக்கும் அது எப்ப இந்த தெரியாத கேள்வியெல்லாம் முதல்ல எழுதியும் முயற்சி வச்சு எழுதி இருக்கிற கடைசி நேரத்துல உனக்கு நேரம் இருக்காது எழுதி போட்டு அதுக்கப்புறம் உனக்கு இந்த தெரிஞ்ச கேள்வி எல்லாம் எழுது ஒரு சில சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் ஒரு சில சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் அதெல்லாம் முதல்ல எழுதியிருப்பா அதுக்கப்புறம் இந்த பெரிய கேள்விக்கான பதிலெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே மாத்தி உள்டாவின்னு ஒரு சொல்ல சொல்லுவாங்க பெரிய கேள்விக்கான பதில்களை எல்லாம் முதல்ல எழுதியிரு அப்புறம் நேரம் பத்தாது அப்புறம் கடைசி நேரத்துல இந்த சின்ன சின்ன கேள்வி எல்லாம் எழுதியிடலாம் அப்படின்னு பதில் சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி சொல்லி இந்த பயில்களை போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க அதனால இது எல்லாத்தையுமே மண்டையில வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எது சாரின்னு தோணுதோ அதை நீங்க செய்யுங்க அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு என்ன தேய்ச்சி மாத்தி மாத்தி செஞ்சு ஓட்ட ஏன்னா ஒவ்வொருத்துல ஒவ்வொரு விதமா பண்றதுதான் அவங்களுக்கு செட் ஆகும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணா நமக்கு செட் ஆகும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்க எப்படி இருந்தாலும் பரீட்சை நல்லபடியா எழுதி நல்ல மார்க் வாங்கிருங்க அதத்த நான் சொல்றேன் ஓஹோ அப்படிங்கிறீங்களா சரிப்பாமா எனக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்புறம் வந்து பாக்குறேன் சரிப்பா பாத்து பாத்துறான் போயிட்டு வா நல்லபடியா பரீட்சை எழுதி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அதுக்கு என்னுடைய மனம் வாழ்ந்த போயிட்டு வா